ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் அந்த ஸ்ராத்த நியமங்களை நாம் ரொம்ப கடைபிடிக்கணும் அப்படிங்கறத முக்கியத்தை ஒரு சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை தான் நாம் விரிவாக பார்த்துன்னு அந்த பிராமணர் அவர்களை பார்த்து அந்த பிரேத்தனங்களை பார்த்து கேட்டார் கிம் நாமான கிமாச்சாராக கதஞ்சே மாம் தசாம்கதாக அவிநீதா கதம் பூர்வம் வினீதா சாம்பிரதம் கதம் உங்களுக்கெல்லாம் என்ன பேர் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன ஏன் என்ன காரணத்தினால நீங்களாம் இப்படி இருக்கேள் அப்படிங்கிறத சொல்லணும் எனக்கே ஒன்றும் புரியல இந்த கொஞ்ச நேரம் நடந்ததை பார்க்கும்போது முதல்ல அவிநீத்தாளாக நடந்துண்டு அவிநீத்தாக ஆள்னா கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் நடந்துண்டு இப்போது ரொம்ப தன்மையாக வந்து எங்கிட்ட பேசுகிறத பார்க்குற பொழுது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன் அப்போது அந்த பிரேதங்கள் பேச ஆரம்பித்தது ஸ்ருணு விபிரேந்திர வட்சியா பிரஷ்னா அனுபூர்வசா சொல்கிறேன் கேளுங்கோ அஹம் பரியுஷித்தோ நாம்னா ஏஷா சூச்சிமுகஸ்மிருதா எங்கள் பேர் என்னென்ன என் பேர் பரியுஷித்தன் பேர் ரெண்டாவதாக இருக்கிறவனுக்கு சூச்சிமுக அப்படின்னு பேர் திருத்தீய சீகிரகா துரியா ரோதகஹா லேகக்பரஹா இந்த மூன்றாவதாக இருக்கிறவனுக்கு சீக்கிரகன்னு பேர் நான்காவதாக இருக்காரே அவருக்கு ரோதகஹான பேர் கடைசியாக இருக்கிறவனுக்கு லேககான பேர் இதுதான் எங்களுடைய பேர் எங்களுடைய என்ன பெருசாக சொல்கிறது சொல்கிறேங்க இருந்தாலும் கேட்டதுனால சொல்கிறேன் கேளுங்கோன் அப்போது உடனே அவர் குறுக்கிட்டு ஏன் இது மாதிரி பேர் இருக்குது இதை பார்த்தால் நீங்கள் சொல்கிற பேரெல்லாம் பார்த்தால் எந்த ஒரு மகர்ஷியினுடைய பேர் மாதிரியும் தெரியல அல்லது அதுக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்கிறது ஏதோ ஒரு அர்த்தம் வரணுமே ஒரு பேருன்னு இருந்தால் ஒரு அர்த்தம் இருக்கணும் அர்த்தம் இல்லாமல் பேர் வச்சுக்க விடாது நாம் ஒரு பேர் வச்சுருந்தால் அதிலேருந்து எதாவது ஒரு அர்த்தம் வரணும் இன்னும் பகவானுடைய குணங்களை சொல்லணும் இல்லை பகவான் செய்கிற செய்த பெருமைகளை சொல்லணும் இல்லை ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லணும் அர்த்தம் பேர் வச்சுக்க விடாது என்ன அர்த்தம் நீங்கள் சொன்ன பேர்களெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியலேன்னார் பிரேத்தானாம் கர்மஜாத்தானாம் குதோனாம நிரர்த்தகம் ஒரு அர்த்தமும் எனக்கு தென்படலை என்ன காரணத்தினால இப்படி பேர் வச்சுட்டுருக்கேன்னு சொல்லுங்கன்னார் அப்போது அதில் ஒன்றாவதாக இருக்கிற பிரயத்தம் ஆரம்பித்தது பரியுஷித்த பிரயத்தம் பேசிட்டு கதாச்சித்து ஸ்ராத்தகாலேவை மயாவிப்ரோ நிமந்திரிதா இந்த பேர் வந்ததுக்கான காரணம் நான் சொல்கிறேன் கேளுங்கோ நான் ஒரு பிராமணனாக இருந்தேன் அப்போது ஒருத்தர் என்னை ஸ்ராத்தத்துக்கு அந்த ஸ்ராத்த தினத்தில் அவர் வீட்டுக்கு போனேன் காலம்பரை அவர் வீட்டுக்கு போனேன் அப்போது அங்கே சமையல் நடந்துட்டுருந்தது நான் அங்கே போயிட்டு அங்கேயே உட்காண்டிருந்தேன் அந்த சமைக்கிற அந்த வாசனை வீடு பூரா நிறைஞ்சிருந்தது அந்த எனக்கு கால இருந்து வெறும் வயிறு ஒன்றுமே சாப்பிடலை அதனால் பசி வேற வந்துடுத்து அந்த வாசனையை பார்த்த உடனே எனக்கு இந்த வாசனையை நுகர்ந்துட்டே இருக்கணும்னு தோணிச்சு இந்த வாசனையை நுகர்ந்துகிட்டே இருந்தேன் அந்த வாசனையை நுகர்றதுனால எனக்கு பசி தெரியாமல் இருந்தது அதனால் நான் அந்த வாசனையை நுகர்ந்துட்டே இருந்தேன் புத்தி வாசனையை நான் நுகர்ந்துகிட்டே இருந்தேன் தஸ்மாத் பாப்பான் மிருத பாப்பகா யோனிம் வை குட்சிதாம் கதா அப்படி இருந்த பிறகு அந்த ஸ்ராத்தங்கள்லாம் நடந்து முடிஞ்சது அப்படியாச்சு அந்த ஜென்ம எனக்கு பூர்த்தி ஆகிற பொழுது என்ன ஆச்சு அந்த பாபம் அந்த ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது அந்த சமைச்சால் அந்த வாசனையை நுகரப்படாது அந்த நுகர்ந்ததுனுடைய பாபம் என்ன ஆச்சு இப்படி ஒரு தேகம் எனக்கு கிடச்செடுத்து இந்த பெயர் எதனால் எனக்கு கிடச்சிதுன்னா யம தூத்தார்கள் என்ன அப்படி கூப்பிட்டா ஒவ்வொரு ஜீவனும் காலமான பிறகு பன்னெண்டாவது நாளன்னைக்கு சபிண்டீகரணம்னு ஒரு ஸ்ராத்தம் அந்த ஸ்ராத்தமான பிறகு யம தூத்தர்கள் இந்த ஜீவனை அழுசின்னு போவார் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு அப்படி அழிச்சுன்னு போகிற பொழுது அவர்கள் பத்து டீமாக இருக்கா அந்த யம தூத்தர்கள் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அழைச்சின்னு போகிறான் அப்போது இவன் பண்ணின பாபகர்மாவனுடைய பெயரை சொல்லி தான் கூப்பிடுவான் அந்த ஜீவனை கூப்பிட்டு இவன் செய்த கெட்ட காரியங்கள் இவன் செய்த நல்ல காரியங்கள் இதெல்லாம் அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டு அழைச்சின்னு போவான் அப்படிங்கிறத விரிவாக கருட புராணம் சொல்கிறது அதை தனியாக பார்க்க போகிறோம் அப்படி அந்த எமதூத்தர்கள்லாம் என்னை எப்படி கூப்பிட்டான்னா பரியுஷித்தகான்னு கூப்பிட்டான் ஏ பரியுஷிதா பரியுஷித்தான்னு கூப்பிட்டா எதா பரியுஷித்தம் தத்தம் தத்தா பரியுஷித்திருதா பரியுஷித்தஹான்னா பழையதுன்னு அர்த்தம் உபயோகப்படுத்தின மீதினு அர்த்தம் என்ன பரியுஷித்தஹான்னு கூப்பிட்டா பரியுஷித்தஹான்னா நான் முகர்ந்து பார்த்ததுனாலேயே அது எல்லாமே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு திரும்பவும் அதை வச்சுட்டு சாத்தம் பண்ணி நான் திரும்பவும் அதை சாப்பிட்டதுனால ஒரு தடவை சாப்பிட்டத திரும்பவும் சாப்பிட்றது பழையதுன்னு பேர் அந்த பழையதுக்கு பரியுஷித்தம்னு பேர் பழையதை சாப்பிட்டவனு சாத்தியத்தில் அப்படின்னு எனக்கு பேர் வச்சுட்டான் யமதூத்தர்கள் அந்த ஒரு பாப்பத்தினால நான் இப்படி பிரேத்தமாக தெரிஞ்சின்னு இருக்கேன் எத்தின்னால் பித்தம் தெளியும்னு சுற்றின்னு இருக்கேன் எப்படி இந்த தேகம் எனக்கு விட்டு போகும்னு தெரியல ஏன்னா நான் இப்போ செய்த பாபங்கள் அத்தனையும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் திரும்பவும் திரும்பவும் மனசு அதை அசை போட்டுட்டே இருக்குது யார் என் கண்ணில் பட்டாலும் இவர்கள் போன பிறவியில் என்னவாக இருந்தா இப்போது என்ன மாதிரி துக்கங்களை அனுபவிச்சுன்ட்ருக்கா அப்புறம் என்ன மாதிரி துக்கத்தை அனுபவிக்க போகிறாங்கிறது வேறு எனக்கு கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் அவர்கள்ட்ட சொல்கிறதா சொல்லாமல் இருக்கிறதா நான் பண்ணின பாபங்கள்லாம் எனக்கு திரும்பவும் திரும்பவும் மனசில் ஓடிண்டே இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்கு இந்த பிரேத்த சரீரத்துக்கு பசுபக்ஷிவாதிகளையாவே பிறந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு தோன்றது ஏன்னா பசுபக்ஷிகளுக்கும் அதே நிலை தான் பசுமாடு இருக்கு அப்படின்னா பக்ஷிகள் பசுக்கள் அத்தனைக்குமே தான் என்ன பாப்பத்தினால இந்த சரீரத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் என்ன பாப்பத்தினால இப்படி அனுபவிச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் யார் கண்ணில் பட்டாலும் இவன் என்ன மாதிரி பார்ப்பத்தினால இவன் துக்கத்தை அனுபவிக்கிறான் அடுத்த பிறவி இவனுக்கு என்னவாக இருக்கும் போன பிறவி இவனுக்கு என்னவாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும் பசுக்களுக்கும் தெரியும் பட்சிகளுக்கும் தெரியும் அது ரொம்ப துக்கம் ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்ணியிருக்கோம் மறந்து போயிடுத்துன்னா அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் ஞாபகம் வந்துட்டே இருந்ததுன்னா அது ரொம்ப துக்கம் கஷ்டம் அதுதான் பசு பக்ஷியாதிகளுடைய ஜென்மாக்கள்லாம் பாப ஜென்மான்னு சொல்கிறது ஏன்னா செய்த பாப்பங்கள்லாம் இப்போ தூங்கும்போது சொப்பனத்தில் வந்துட்டே இருக்கும் திரும்பவும் திரும்பவும் வந்துட்டே இருக்கும் செய்த பாப்பங்கள் அதனால தான் பசு மாடெல்லாம் நிற்கிறத பார்த்தா திடீர்னு கண்ணிலிருந்து ஜலம் அழியும் பார்க்கலாம் அதுனா அழறதா அப்படின்னா அந்த துக்கம் மனசில் அந்த வேதனையை காட்டுறது அப்படி அதே போல் பட்சிகள்லாம் திடீர்னு கூட்டமாக சேர்ந்துட்டு கிரிச்சி கிரிச்சு கிரிச்சு கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் போடும் ஒரு காரணமும் இல்லாமல் எல்லாமா கோஷ்டியாக நின்று சத்தம் போடும் ஏன்னா அந்த மன வேதனை செய்த பாபங்களை அதுக்கு திரும்பவும் திரும்பவும் வந்துட்டே இருக்குது அந்த பசுபக்ஷியாதிகளுக்கு கூட படுத்துட்டு இருக்கிற பொழுதோ தூங்குகிற பொழுதோ தான் அந்த ஞாபகம் வரும் பிரேதங்களான எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகமாகவே இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரேதம் பேசி முடித்தது அடுத்ததாக பிரேத்தம் பேச ஆரம்பித்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்